முதல் நாலு ஸ்லோகத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் பார்த்துட்டோம் ஐந்தாவது ஸ்லோகத்தில் ஐந்தாவது ஸ்லோகத்தில் இருந்து எட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் ஆன்மீக வாழ்க்கையில் ஐந்தாவது ஸ்லோகத்திலிருந்து எட்டாவது ஸ்லோகம் வரையிலும் அந்த மோட்சத்தை அடையறதுக்கான படிப்படியான சாதனங்களை எல்லாம் சொல்லுகிறார் இந்த ஐந்தாவது ஸ்லோகத்தில் முதல் வரி என்ன சொல்லுகிறதுன்னா மனுஜஹ மனிதன் ஆதித முதலில் ஆஸ்தி திருட மூலம் ஆஸ்தி முதல்ல சாஸ்திரத்துல பரிபூர்ணமான ஸ்ரத்தையை அடைய வேண்டும் மனிதன் சாஸ்திரத்தினிடத்தில் பரிபூர்ணமான ஸ்ரத்தையுடையவனாக இருக்க வேண்டும் திருட மூலம் ஆழ்ந்த நன்றாக வேர் பிடிக்கணும்னு அர்த்தம் இந்த சாஸ்திரம்ங்கிறது நன்றாக உள்ளத்துல ஊன்றி இருக்க வேண்டும் திருட மூலம்னு நாலா பக்கம் நல்ல வேர் பிடிக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அர்த்தம் எப்படி ஒரு மரத்துக்கு வேர் தான் ரொம்ப ரொம்ப மரத்தை தாங்குகிறதோ அது மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில் மத நூல்களில் இருக்கிற நம்பிக்கை தான் ஆன்மீக வாழ்க்கையவே தாங்கியிருக்கு அந்த மத நூல்களில் இருக்கக்கூடிய விஸ்வாசங்கிற விஷயம் இல்லைன்னு சொன்னால் நமக்கு ஆன்மீக வாழ்க்கையில் வெறுமை மிஞ்சும் வெறுமைதான் மிஞ்சு இங்கிலீஷ்ல வெறுமை தான் அடிக்கடி மனசுல நன்றாக ஆழ்ந்து பற்றப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்கு பொருள் என்ன நமக்கு புரியவில் புரியாமலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதே சமயம் அந்த கருத்துக்களை தவறு என்று நினைக்கவும் கூடாது நமக்கு சில விஷயம் எல்லாம் புரியாது சாஸ்திரத்தை புரியாததை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுனால அதை வந்து நிராகரிக்கவும் கூடாது நிராகரிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை குருட்டுத்தரமாக ஏற்றுக்கவும் கூடாது இது ரொம்ப முக்கியம் நம்பிக்கைன்னு சொன்ன என்ன குருட்டுத்தனமாக ஏற்று சாஸ்திர கருத்துக்களை குருட்டுத்தனமாக ஏற்றுக்கொள்வதும் கிடையாது அதே சமயம் சாஸ்திர கருத்துக்கள் நமக்கு புரியவில்லை என்பதால் நிராகரித்துவிடவும் கூடாது நிராகரணமும் பண்ணக்கூடாது புரியாமல் அக்செப்ட் பண்ணிக்கவும் கூடாது ஏன் நிராகரணம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா நம்முடைய புத்தி ரொம்ப ரொம்ப சின்னது சிற்றறிவு உயர்ந்த அரிய பெரிய விஷயங்களை உடனே மனசு புரிஞ்சுக்க முடிய அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் நிராகரிக்க கூடாதுன்னு சொல்றோம் அப்புறம் அதை அப்படியே குருட்டுத்தனமாவும் ஏற்றுக்கூடாதுன்னு சொல்றோம் ஏன்னு கேட்டா குருட்டுத்தனமாக ஏற்றுக்கிறதுனால அதில் ஒரு பிடிப்பு பூரணமாக இருக்காது பிடிப்பு பூரணமாக ஏற்படாது அடிக்கடி சந்தேகம் வரும்போது அது விட்டுள்ளாமான்னு தோண ஆரம்பிச்சிடும் ஆகையினால அந் அந்த சாஸ்திரம் உயர்ந்தது மிகவும் தெய்வீகமானது எத்தனையோ ரிஷிகளால் அது உபதேசிக்கப்பட்டது அனாதிகாலமாக அது இருந்து கொண்டு இருக்கிறது அதை நான் அதில் எனக்கு சில விஷயங்கள் புரியவில்லை புரியவில்லை என்றாலும் நான் அதை மதிக்கிறேன் அதை மதிக்கிறேன் நான் முடிந்தவரை அதை நான் கடைபிடிக்கிறேன் மதிக்கிறேன் ஆனால் நான் சிந்தித்து அதை நன்றாக புரிந்து முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி ஒரு விற்பி அதுக்கு பேர் தான் எல்லாமே விற்த்தி தானே ஒரு விற்பி ஒரு எண்ணம் எல்லாமே விற்பி பயந்தான் வந்து எல்லாம் விற்த்தி தான் ஒரு ஒரு விற்பி நம்பிக்கையோடு இருக்கிறது அதனால் ஆஸ்திக்யம் ஈஸ்வரகா அஸ்தி ஜி ஈஸ்வரகா அஸ்தி கர்மஃபலம் அஸ்தி கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் வினைப்பயன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஆஸ்திக்யம்னு பேர் நிச்சயமாக நித்தியமான மோட்சம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற இந்த மாதிரி எத்தனையோ அரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சாஸ்திரம் சொல்கிறது அது அந்த சாஸ்திரம் சொல்ற விஷயங்கள் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது அது பிரமாணம் பிரமாணத்தினால கிடைக்கிற பிரமாணத்தினால என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அது இருக்குங்கிறத ஒத்துக்கணும் பிரமாணத்தினால இதை வந்து பிரமாணம்னு ஒத்துக்கின்றோம்னாலே அந்த பிரமாணம் தர்ற வஸ்து இருக்குன்னு ஒத்துக்கணும் சாஸ்திரம் சப்த பிரமாணமா இருக்கு சப்த பிரமாணம் சப்த பிரமாணம் என்ன சொல்கிறது அதில் நிறைய எத்தனையோ விஷயங்களை சப்தம் நமக்கு அறிவிக்கிறது வேதங்கள் சொல்லுகிறது அந்த வேதங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தான்னு பேர் அதனால்தான் ஆஸ்திக்யம் திருடம் மூலம் திருட மூலம் முதல்ல நீ அதுதான் சம்பாதிக்கணும் ஸ்ரத்த இல்லை ஸ்ரத்த இல்லைன்னா ஆன்மீக வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது அதனால் ஸ்ரத்தேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்ர்தா விஸ்வமிதம் ஜெகத்துன்னு வேதம் சொல்லுறது இதம் விஸ்வம் ஜெகத்து ஸ்ர்தாமயம் ஸ்ர்தா விஸ்வமிதம் ஜெகத்து அதனால் ஸ்ர்த்தை ரொம்ப முக்கியம் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நான் அந்த ஸ்ரத்த வச்சுருந்தா போகறாது எனக்கு சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னால் போகாது அந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற தர்மங்களை நாம் அனுஷ்டானம் பண்ணணும் அதுதான் ரெண்டாவது தத்தா கர்மாச்சார யுதாபது ததஹா தத்தான பிறகு எதுக்கு பிறகு சாஸ்திரத்துல பரிபூரண நம்பிக்கையை நன்றாக உருவாக்கிக் கொண்ட பிறகு பிரம்மச்சரிய ஆசிரமத்துல எல்லாம் ஸ்ரத்தையோட படிக்கிறது தான் ஸ்ரத்தையோட படிக்கிறது தான் பிரம்மாஷ் பிரம்மச்சரிய ஆசிரம் படிப்பு தானே அதனால ஸ்ரத்தையோட சாஸ்திரங்களை படிக்கிறதா பிரம்மச்சரிய ஆசிரமம் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் கர்மங்கள்லாம் கம்மி குறைவு படிப்புக்கு தான் அதிகமான நேரம் அதனால் நம்ம பண்ணுற ஜப்பமோ தியானமோ அதுக்கெல்லாம் அவகாசம் குறைவு தான் தான் ஜாஸ்தி நேரம் உதிச்சு ஒதுக்கிருக்கு ஏன்னா பிரம்மான்னு சொன்னால் வேதம்னு அர்த்தம் சரத்தினா நடக்கிறதுன்னு அர்த்தம் வேத நெறிப்படி வாழ்கிறதுக்கான அபியாசம் ஒரு பருவம்தான் பிரம்மச்சரிய ஆசிரமம் பிரம்ம அப்படின்னு சொன்னால் வேதம்னு அர்த்தம் சாரி அப்படின்னா நடக்கிறவன் அர்த்தம் வேத நெறிப்படி நடக்கிறவனுக்கு பிரம்மச்சாரின்னு பேர் அவன் வந்து இல்லறத்தில் இருந்தாலும் சரி அந்த வேத நெறிப்படி வாழ்ந்தான்னு அவன் பிரம்மச்சாரி தான் ஆனால் சாதாரணமாக பிரம்மச்சாரிங்கிறது யாரை குறிக்கும் அஞ்சு வயசுலேருந்து பதினாறு வயசுக்குள்ள இருக்கிற பையனை படிக்கிற பையனை குறிக்கும் சாதாரணமாக பிரம்மச்சாரிங்கிறது மாணவனை குறிக்கும் அப்போ அவனுக்கு காயத்ரி ஜப்பம் சின்னதாக ஹோமங்கள் தானே தவிர பெரிய பஞ்ச மகா யஜ்யம் பெரிய சோம யாகம் வாஜப்பே யாகம் எல்லாம் ஒன்றும் பிரம்மச்சாரி கிடையாது ஒன்றும் கிடையாது சும்மா சிம்பிள் ரிச்சுவல் ரிச்சுவல் எல்லாம் சுருக்கமான சடங்குகள் வழிபாடுகள் படிப்புக்கு தான் நேரம் ரொம்ப ஒதுக்கணும் அப்போது ஸ்ரத்தையோடு படிக்கிறான் அதுக்கு பிறகு கிரகஸ்தாசிரமம் அடுத்தபடியாக கிரகஸ்தாசிரமத்துக்கு போகிறான் கிரகஸ்தாசிரமத்துக்கு போய் ஈக ஈகலோக்க இகாமுத்ரா பலபோக இச்சையா கர்மானுஷ்டானம் இக அமுத்திர பலபோக இச்சையோட கர்ம அனுஷ்டானம் பண்ணுற நீ வந்து வேதம் சொல்லுகிறது இந்த கர்மங்களையெல்லாம் நீ செஞ்ச ஆனால் இகலோக்கத்துலேயும் சௌக்கியமாக இருப்ப ஸ்வர்க்கத்துக்கு இறந்த பிறகு போய் அங்கேயும் நீ சௌக்கியமாக இருப்ப ஆகையினால இகலோக பரலோக சுகாய கர்மானுஷ்டானம் அந்த கர்மானுஷ்டானத்தை தான் சொல்லு ததா கர்மாச்சார யுதாபத்து கர்ம ஆச்சார யுதா கர்மன நெயல் ஆச்சாரம்னா என்ன தர்மமான கர்மங்களை செய்யணும் எந்த புத்தியோடு செய்யணும்னா ஸ்வர்காதி போக இச்சையா ஸ்வர்க்கம் முதலான உலகங்களில் உள்ள இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு நீ கர்மங்களை செய்வது ல்லாம் அதுக்கு முறையாக பண்ணும் எல்லமே உலகத்தில் ஏதாவது ஒரு ஒரு பொருளை சார்ந்திருந்து சுகமாயிருக்கணுங்கிற எண்ணம் இருக்கு ஆகையினால நீ அதுக்காக நீ கர்மம் பண்ண தப்பு கிடையாது அது ஒரு குற்றம் கிடையாது மனிதனுடைய இயல்பு உலக இன்பங்களை விரும்புறதுங்கிறது மனிதனுடைய இயல்பு அந்த இயல்ப நாம் வந்து மறுக்கக்கூடாது அந்த இயல்பை நாம் ஏற்றுக்கிட்டு அதை முறைப்படுத்தும் இயல்புக்கு மாறாக நம்ம போனோமான கஷ்டப்படணும் அது ரொம்ப கஷ்டமானது அப்படி சாஸ்திரம் உபதேசிக்கல இயல்புக்கு மாறாக போகணும்னு உபதேசம் பண்ணல இயல்ப ஒழுங்குபடுத்தணும் பிராகிருதமான மனிதனை சம்ஸ்கிருதமாக்குகிறது சாஸ்திரம் பிராகிருத்தமான மனிதனை சம்ஸ்கிருதமாக்குகிறது சாஸ்திரம் பிராகிருத்தம்னா என்ன அர்த்தம் பிரகிரு ஸ்வபாவத்தோடு இருக்கிற மனிதனை அவனை நல்ல ஸ்வபாவத்தோடு இருக்கும்படியாக மாற்றுகிறது அந்த பிரகிருத்திய சம்ஸ்கிருதமாக்குறதுதான் சாஸ்திரம் பிரகிருதி சம்ஸ்கிருதி சம்ஸ்கிருத பூர்வீகா பிரகிருதி அதனால தான் கீதையில் மூணாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்லுகிறார் சே பிரனூத்தனிரீங்கூட தன்ஸ்வாத்துக்கேற்ற பிரக்காரம் நடக்கிரா சதம் சேர் பிரகேவ் பிரகிரு சதம்ேஷ்டவானி அறிவாளியும் கூட தன்னுடைய இயல்புக்கு ஏற்ற வாழ்கிறான் பூதானி பிரகிரும் யாந்தி உயிர்களும் பிரகிரு இயற்கையின் போக்கிலேயே இயங்குகின்றன நிக்கிரகி நம்முடைய ஸ்வாவத்தை தடுப்பதால் என்ன பிரயோஜனம் நம்முடைய தடுப்பதால் நமக்கு நேச்சரே இந்தியங்கள் போட்டு சொல்ல முடியாது அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலே சொல்ற அப்படினா வாழ்ந்து விடலாமா அப்படின்னு கேள்வி வருது கீதையில் அப்படின்னா மனம் போன போக்கில வாழ்ந்து விடலாமா அப்படின்னு கேள்வி வரும்போது மனம் போன போக்கில வாழக்கூடாது அதனை ஒழுங்குபடுத்திக்கணும்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் என்னது இந்திரிய இந்திரியசியார்த்தே ராகத்வேஷ் வியவஸ்திதயோர்ண வசமாக இந்திரியங்களுக்கெல்லாம் இந்திரிய விஷயங்கள்ல போறதுனால விருப்பு வெறுப்பு இருக்கிறது சகஜம்ங்கிற ஆனா நீ அதுக்கு வசப்படக்கூடாது அந்த விருப்ப வெறுப்பு ஒழுங்குபடுத்தணும்னு தான் சொல்ற எதுக்கு இதை சொல்றேன் இங்க வந்து கிருஷ்ணர் அந்த இந்த ஸ்லோகம் வந்து சொர்க்கம் முதலான சுகங்களில் நாட்டம் கொண்டு நீ கர்மத்தை செய்யணும் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா மனிதனுக்கு உலக இன்பங்களில் நாட்டம் இயல்பாக இருக்கிறது வேதமானது அந்த இயல்பை ஒத்துக்கொண்டு அதற்கு தகுந்த முறையில் அந்த இயல்பை ஒழுங்குபடுத்துவதற்காக இவ்வாறு கர்மாச்சாரத்தை சொல்லுகிறது கர்மன்னு சொன்னால் செயல் ஆச்சாரம்னா தர்மபூர்வமானதுன்னு அர்த்தம் ஆச்சாரம்னு சொன்னால் நம்ம ஸ்நானம் பண்ணுற போது சுத்தமாக இருக்கிறது இதெல்லாம் ஆச்சாரம் சாப்பிட்ற போது பேசாமல் இருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் சொல்கிறோம் ஆயினால் அதெல்லாம் ஆச்சாரம்னு பேர் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு ஆச்சாரம்தான் முதல் தர்மம் அந்த ஆச்சார ஆச்சார பிரபோ தர்ம ஒழுக்கம் இந்த திருக்குறளில் சொல்றோம் ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஆச்சாரம் தான் இருக்கு அந்த ஆச்சாரம் இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த சுகம் வந்து தர்மமாக நம்மளால் அனுபவிக்க முடியும் அதனால் ஆ கர்மாச்சார யுதாக தப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்கு ஸ்வர்காதி போக இச்சையா கர்மாச்சார யுதாக அப்போ வந்து இந்த நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு தர்ம அர்த்த காம மோட்சம்னு நாலு புருஷார்த்தங்கள் சொல்லியிருக்கு இல்லையா இதில் இந்த தர்ம புருஷார்த்தத்தை வச்சுட்டு காம புருஷார்த்தத்தையோ அர்த்த புருஷார்த்தத்தையோ அனுபவிக்க அதனால என்ன சொல்லியிருக்கு நித்திய கர்மா நைமித்திக கர்மான்னு ஒன்று சொல்லியிருக்கு நித்திய கர்மா நைமித்திக கர்மான்னு இருக்கு இது வந்து இந்த நித்திய நைமித்திக கர்மந்தான் எல்லா கர்மத்துக்கும் முக்கியமாக எல்லா கர்மத்துக்கும் அடிப்படையானது இந்த கர்மம் செய்யாமல் எந்த கர்மம் செய்கிறதுக்கும் நமக்கு அதிகாரம் கிடையாது நித்திய கர்மா நைமித்திக கர்மா நித்திய கர்மா சொன்னால் என்ன அர்த்ததுன்னா நாம கட்டாயம் செய்ய வேண்டிய கடமைகள்னு அர்த்தம் நைமித்ய கர்மாவும் அப்படித்தான் ஒரு வருஷத்துக்குள்ள பொதுவா வர்ற கர்மாக்கள் நித்திய கர்மா தினந்தோறும் செய்யற கர்மாவும் நித்திய கர்மா ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் செய்யறதும் நித்திய கர்மாதான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரம் செய்யறதும் நித்திய கர்மாதான் ஒரு மாசத்துக்கு ஒரு தரம் செய்யறதும் நித்திய கர்மாதான் ஆறு மாசத்துக்கு ஒரு தரம் செய்யற கர்மாவும் நித்திய கர்மாதான் வருஷத்துக்கு குரு தினம் செய்கிறது நித்தியகர்மா சிவராத்திரி விரதம் நித்திய கர்மம் சிவராத்திரி விரதம்ங்கிறது நித்திய தினமும் காலம்பறை சாயங்காலமும் பிரார்த்தனை பண்றோம் அது நித்திய கர்மா அமாவாசை பண்றோம் அது நித்திய உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் கர்மா பண்றோம் சில புண்ணிய காலத்தில் பண்றோம் குரு பூர்ணிமா பண்றோம் அதெல்லாம் நித்திய ஞாபம் வச்சுக்கணும் நித்திய கர்மான்னா என்ன நித்தியம்னா தினம் பண்ணுற கர்மான்னு போட்டுவிடக்கூடாது நித்திய கர்மா அப்படிங்கிறது இப்படி ஒன்று நைமித்திக கர்மானு சொன்னால் அது வந்து குழந்தை பிறக்கிற போது பூழல் போடுற போது சாதம் கொடுக்குற போது எல்லாம் வருஷா வருஷம் கல்யாணம் பண்ணுற போது அப்பெல்லாம் நம்ம சில சடங்கு பண்ணுறோம் இல்லையா அதுக்கு பேர் நைமித்திகம் கர்மான்னு பேர் நைமித்திகம் கர்மா நம்ம தமிழில் பேசுகிற போது கர்மா கர்மான்னு சொல்கிறோம் சம்ஸ்கிருதத்தில் கர்மா சொல்லக்கூடாது கர்ம நகாராந்தா நபும்சகலிங்க கர்மன் சப்தா கர்ம கர்மணி கர்மாணி அப்படின்னு அதுக்கு ரூபம் அதனால் கர்ம நைமித்திகம் கர்மாங்கிறது ஒரு நிமித்தமாக பண்ணுறது கிரகணமெல்லாம் நிமித்த கர்மாவில் போட்டிருக்காங்க கிரகணத்தன்னைக்கு நாம் பண்ணுற ஜெபம் தியானமெல்லாம் நிமித்த கர்மாவில் போட்டிருக்காங்க இப்ப இந்த நிமித்த கர்மாவையும் விடக்கூடாது நித்த கர்மாவையும் நிமித்த நைமித்திய கர்மாவையும் விடக்கூடாது இதுல நமக்கு இஷ்டம் இருந்தாலும் இஷ்டம் இல்லைன்னாலும் செஞ்சுதான் ஆகணும் இந்த நித்திய கர்மா நைமித்திய கர்மா இருக்கே எனக்கு இஷ்டம் இல்லை நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதி கிடையாது அதிகாரம் கிடையாது சன்னியாசம் வாங்கினா தான் விடலாம் அதுல வேற வரும் அது வேற விஷயம் இந்த நித்திய கர்மா நைமித்திக நித்தியம் கர்ம சொல்லும்ித்யம் கர்ம நைமித்திகம் கர்ம இந்த நித்திய கர்மத்தையும் கர்மத்தையும் நம்பிக்கையுள்ள மனிதன் ஒரு பொழுதும் விடக்கூடாது வேதத்தில் நம்பிக்கையுள்ள மனிதன் ஒரு பொழுதும் விடக்கூடாது அவனுக்கு உலகங்களில் உலக இன்பத்தில் நாட்டம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அவைகளை விடக்கூடாது சந்யாசம் வாங்குவதாக இருந்தால் விடலாம் சந்நியாசம் பெறவில்லை என்றால் அதை விடுவதற்கு முடியாது அதை விடுறதுக்கு இயலாது நித்தியம் கர்ம நைமித்திகம் கர்ம அது இது வந்து எல்லாத்துக்கும் சரி இதுதான் தர்ம தர்மம்னு நம்ம சொல்றோம் அர்த்த காமம் தர்மார்த்த காமம் சொல்றோம் இல்லையா அதுல வந்து இந்த தர்மம் எல்லாம் இது தர்ம புருஷார்த்தத்தை முன்னிட்டு தான் இந்த நித்தியம் நைமித்திகம் கர்மம் தர்மங்கிற அந்த புண்ணிய புருஷார்த்தத்தை முன்னி பொருள் இன்பம் வீடு சொல்றாங்க இல்லையா அந்த அறத்தை பெறுவதற்கு அறம்னா புண்ணியம் அந்த புண்ணியத்தை பெறுவதற்காகத்தான் நித்திய கர்மாவையும் நைமித்திக கர்மாவையும் பண்றோம் அப்புறம் காமிய கர்மா இருக்கு பிராயசித்த கர்மா இருக்கு இந்த காமிய கர்மம் வந்து எதுக்கு நாம் இக இந்த உலகத்தில் வேற ஏதாவது பொருள்கள் வேணும்னு நினைச்சி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஏதாவது ஒன்று நமக்கு குறைவாயிருந்ததுன்னு சொன்னால் அந்த குறைவை நிறைவு செய்வதற்காக இந்த கர்மங்களையெல்லாம் செய்யலாம் எது இது செஞ்சுதான் ஆகணும்னு கட்டாயம் இல்லை தேவைப்பட்டால் செய்யலாம் புத்திர காமேஷ்டியாகம்னு ஒன்று இருக்குது யாருக்கு புத்திரன் இல்லையோ அவர்கள் புத்திர காமேஷ்டியாக பண்ணலாம் எல்லாரும் புத்திர காமேஷ்டியாக பண்ணித்தான் ஆகணும்னு விதி கிடையாது அப்போ காமிய கர்மாவை பற்றி புரிஞ்சுக்கணும் இதுதான் காமிய கர்மா காமிய கர்ம தான் நமக்கு காமகா இருக்குன்னு சொன்னால் காமகான ஆசை இச்சை இருக்குது அந்த இச்சையை முறையாக பூர்த்தி பண்ணுறதுக்கு சாஸ்திரம் வழி சொல்கிறது சாஸ்திரம் வழி சொல்கிறது இப்போ நிறைய பேர் குழந்தை பிறக்கலேன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க டாக்டர்கிட்ட செக்கப் எல்லாம் பண்ணுறாங்க அமெரிக்கா போகிறாங்க சிங்கப்பூர்லாம் போகிறாங்க அதெல்லாம் வந்து குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக பண்ணுற லௌகிக்க பிரயத்தனம் வேதத்தில் சொல்லியிருக்கிற புத்திராமேஷ்டி யாகங்கள் எல்லாம் பண்ணுறதுங்கிறது வைதிக பிரயத்தனம் அந்த புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுறதுங்கிறது வைதிக லௌகி அலௌகிக்க புருஷார்த்தம் அலௌகிக்க பிரயத்தனம் அந்த மாதிரி அந்த மாதிரி வேதங்கள்ல சொல்லியிருக்கு உனக்கு இது வேணுமா தனம் வேணுமா தானியம் வேணுமா இது வேணுமா எதாவது ஏதாவது குறைபாடு இருந்தால் நீ அதை பண்ணுன்னு சொல்லியிருக்கு அதனால தான் சொர்க்காதி போகேச்சையா அதெல்லாம் பண்ணலாம் தப்பு கிடையாது தாராளமாக பண்ணலாம் ஆனால் பண்ணித்த ஆகணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது அப்புறம் பிராயஷ் சித்த கர்மம் மனசில் வந்து ஏதாவது நமக்கு வந்து இந்த கில்ட் இருக்கலாம் அந்த கில்ட் நிவர்த்தி அர்த்தம் மனசில் வந்து ஏதோ நாம குற்ற உணர்ச்சி இருக்கு பாருங்க அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு சொன்னா அந்த குற்ற உணர்ச்சி நீங்கிறதுக்காக கழுவாய் பிராயஷ்சித்தம் பண்றது இந்த பிறவியில நாம எதாவது பாபம் செஞ்சிருந்தா அந்த பாவத்தை நீக்கிக்கிறதுக்காக வேண்டி பண்ற கர்மம் பிராயஷித்த கர்மம் ஞாபகம் வச்சுக்கணும் இதுவும் ஒன்னும் கட்டாயம் கிடையாது இது வந்து சொல்ல போனா ப்ரீவியஸ் இதற்கு முன்பு ஜென்மாக்களில் நாம் பண்ண பாபம் தெரியாதனால நம்ம மனசுல குற்ற உணர்ச்சி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஜாஸ்தி ஏன்னா நமக்கு பல பல பல பிறவிகள் ஞாபகத்துலயே இல்லை அதனால இதற்கு முந்தைய பிறவியில் நாம் வந்து செய்த பிராய தவறுகள் ஏதாவது செஞ்சிருந்தா அது இப்போ வந்து மனசில் உண்டாகிறதுக்கு அது வேற ரூபமா வரும் நமக்கு அது ஞாபகத்தில் இருக்காது பதிஞ்சிருக்காது தெரியாது ஆகையினால அது வந்து நமக்கு குற்ற உணர்ச்சியை உருவாக்காது ஆனா இந்த பிறவியில் நாம ஏதாவது பாவம் செஞ்சிருந்தோம்னா ஒரு பக்கம் நம்மளே அறியாம மனசுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டு இருக்கும் கில்ட் அந்த கில்ட் போகணும்னா நமக்கு தான் சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்கும் இல்லையோ அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடுறதுக்காக சாஸ்திரம் சொன்னபடி பிராயஷ்சித்த பண்றோம் இன்னென்ன தப்புக்கு இன்னென்ன பிராயஷ்சித்தம் அப்படின்னு பிராய்ச்சித்த காண்டம்னே இருக்கு தர்மசாஸ்திரங்கள் அந்த பிரித்தாண்டத்தை எடுத்து என்ன பாபத்துக்கு என்ன பிராயஷ்டித்தம் சொல்லிருக்கோ அந்தந்த பாபத்துக்கு அந்தந்த பிராயஷித்த பண்றது அதனால என்ன என்ன பிரயோஜனம் அந்த கில்ட் போயிடும் நான் வந்து தப்பு பண்ணினேன் உண்மைதான் ஆனா அந்த தப்புக்கு என்னையே நான் வந்து பனிஷ் பண்ணிட்டேன் பிராயஷ்சித்தமும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆகும் மனசுல அந்த குற்ற உணர்ச்சி போயிடும் குற்ற உணர்ச்சி மனசுல இருந்தால் அது ஒரு வகையான துக்கம் தானே ஆகையினால அதாவது நம்ம யாரையாவது நிந்தி நம்மளை யாராவது நிந்திக்கிற போது நம்ம போ நம்ம முந்தி பண்ணினோம் இல்லை அதுக்கெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம்னு தோணும் அப்ப அந்த மனசு அந்த சாந்திக்காக வேண்டிதான் அந்த பிராயஷ்சித்த கர்மா அதனால பிராயஷ் சித்த கர்மாவும் விரும்பினா பண்ணலாம் இல்லை பரவாயில்லை நான் வந்து இதெல்லாம் அந்த ஒரு ஒரு நான் இது பண்ண முடியுமான்னு சொல்லி விடலாம் ஆனால் விடாது மனசு விடாது பண்ணலனா பண்ணும்ர்மாவும் கிடையாது பண்ணித்தான் இந்த காமிய கர்மமும் பிராயஷ்டித்த கர்மமும் அர்த்த காமத்தை நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுவதாகும் அர்த்த காமத்தை அர்த்தம்னா என்ன பொருள் காமம்னா என்ன காமம்னா ஆசைன்னு அர்த்தம் இல்லை ஆசைக்குரிய பொருள்கள் அதற்கும் காமம் என்று பெயர் பொதுவா இது பெண்ணால இந்த சுகங்கள் எல்லாம் நமக்கு வேணும்னு ஆசை இருந்தால் அப்ப என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காமிய கர்மத்தையும் பிராயஷித்த கர்மத்தையும் செய்யணும் நிறைய இருக்குதுல அர்த்த காமத்தை பத்தி சொல்ல முடியாது அதனால இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தவன் சாஸ்திரத்தில் நம்பிக்கை உள்ளவன் தர்ம புருஷார்த்தத்துக்கு பிரயத்தனம் பண்றத்துக்கு இடையில்தான் அர்த்த காமத்துக்கு பிரயத்தனம் பண்ணலாமே தவிர வெறுமனே அர்த்த காமத்துக்கு பிரயத்தனம் பண்றத்துக்கு சாஸ்திரத்தில் அனுமதி கிடையாது அனுமதி கிடையாது புரியுது புரியும் நினைக்கிறேன் அதாவது பொருளையும் இன்பத்தையும் அனுபவிப்பதற்கு மாத்திரம் ஆன்மீக மனிதனுக்கு செயல்படுவதற்கு உரிமை இல்லை ஆன்மீக வாழ்க்கை வாழ விரும்புகின்ற மனிதன் பொருளையும் இன்பத்தையும் மாத்திரம் அடைவதற்குரிய கர்மங்களை செய்வதற்கு உரிமையில்லை தர்மம் என்கின்ற புண்ணியம் என்கின்ற குறிக்கோளை அடைவதற்காகவும் அவன் கர்மம் செய்யத்தான் வேண்டும் தர்ம புருஷார்த்தத்தை நீ பண்றதுக்கு இடையில தான் அர்த்த புருஷார்த்தத்தையும் காம புருஷார்த்தத்தையும் நீ அடையலாமே தவிர தர்ம புருஷார்த்தத்தை விட்டுட்டு நீ அர்த்த புருஷார்த்தத்தையோ காம உனக்கு அதிகாரம் கிடையாது உனக்கு சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருந்தால் இதுதான் நீ செய்யணும் ஆகையினாலதான் இந்த வரி அமைஞ்சிருக்குங்கிறத நான் இங்க ஞாபகப்படுத்துறேன் சொர்க்காதி போகேச்சயா கர்மாச்சார யுதா பபது சொர்க்கம் முதலான உலகங்களில் போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு நீ கர்மங்களை செய்வாயாக கர்மாச்சார யுதா பபது அப்ப அவர் இவர் நேரடியாக அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு பண்ணுன்னு சொல்லிட்டாருன்னா ஆசை லோக சுகத்தை விரும்புறதுங்கிறது மனிதனுக்கு சுபாவம் அதனால அதை ஒத்துக்கிட்டு அவர் சொல்றாரு அப்புறம் அடுத்த வரையிலே என்ன விழுட்டார் பாருங்க அஸ்திரே சொர்கில முதலானவைகளிலும் அடுத்தவரையே மாறிடுச்சு சொர்க்கம் முதலான உலகங்களில் இன்பத்தை இன்பத்தை விரும்புகின்றவனாய் நீ கர்மங்களை செய்வாயாக சாஸ்திரங்களில் நம்பிக்கையோடு இருப்பாயாக சொல்லியாச்சு ம்பிக்கையோடு இருப்பாயாக சொல்லியாச்சு அடுத்தபடியாக என்னன்னா உலக சொர்க்கம் முதலான உலகங்களில் இன்பத்தை விரும்புகின்றவனாய் கர்மங்களை செய்வாயாக சொல்லியாச்சு மூணாவது உடனே மாறுறது பாருங்க என்ன சொல்றார் உனக்கு நாளாக நாளாக ஒரு உண்மை விளங்கும் இந்த உலகமும் சரி அந்த உலகமும் சரி இந்த உலக வாழ்க்கையும் அந்த உலக இன்பங்களும் நிலையில்லாதவைகள் அப்படின்னு புரியுங்கிறதுக்காக என்ன சொல்ற அஸ்திரம் என்ன அர்த்தம் முதலானவைகள் இத காட்டிலும் இந்த உலகத்தை காட்டிலும் நமக்கு சொர்க்கத்துல வயசு கூட இருக்கலாம் இளமை அதிகமா இருக்கலாம் ஆனாலும் கூட கால அளவுதான் நீளமே தவிர அங்கையும் என்னாகும்னா அங்கேயும் பரிணாமம் வரும் அங்கேயும் துக்கம் வரத்தான் செய்யும் யாதத்துல ஒரு வாக்கியம் இருக்கு ததா அமுத்திர புண்ணிய சித்தோ லோகா க்ஷீயத்தே நீட்டா தெளிவா சொல்லியிருக்கு வேதத்துல இங்க எப்படி நாம கர்மத்தை செஞ்சு நாம அனுபவிக்கிற பலனெல்லாம் நாசமடைவதை கண் முன்னாலேயே பார்க்கிறோமோ அதே போன்று சொர்க்கம் முதலான உலகங்களும் நம்முடைய புண்ணியம் கழிந்தவுடன் அங் அந்த வாழ்க்கையும் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது யதா இக கர்ம சித்தோ லோகஹா க்ஷீயத்தே நான் ஒரு வார்த்தை ரெண்டு தினம் சொல்றது காரணம் புரியறதுக்காக ததா அமுத்திர புண்ணிய சித்தோ லோகா க்ஷீயத்தே கண்ணு முன்னாடி கற்ற கட்டடம் நமக்கு முன்னாடியே கேரல் விழுகிறதை பார்க்கறோம் வைக்கிற மரம் அந்த வாழ்க்கை வைக்கிற செடி அதெல்லாம் அழியறத கண்ணாலேயே இந்த இந்த சரீரம் இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து அனுபவிக்கிற சரீரமும் தேஞ்ச அழிஞ்சு போறதும் பார்க்கிறோம் அனுபவிக்கிற பொருள்களெல்லாம் நாசமாவதை கண் முன்னாலேயே பார்க்கிறோம் அதே மாதிரி இங்க இருக்கிறத வச்சு நீ அனுமானம் பண்ணி புரிஞ்சுக்கணும் இங்கே எதா இகதா தத்ர இங்க எப்படியோ அதே மாதிரி தான் அங்க இதை விட உனக்கு வசதி அதிகமாக இருக்கிற மாதிரி தோடலாம் உனக்கு அங்கே புறக்கிற போதே இளமையா புறப்புமா ஒரு நாளும் வயசாகவே ஆகாதான் அதனால தான் தேவர்களுக்கு அஜராக வயது இல்லாதவர் மூப்பு இல்லாதவர்கள் பேரு மூப்பு இல்லாமல் இருக்கலாம் பிணி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கை காலம்தான் ஆகினால் சொல்றார் அஸ்திரே சொர்க்காத அப்பி நிலையில்லாத அந்த சொர்க்கம் முதலானவைகளிலும் கிரமேண நைராசியம் ஏவ கமிதா கிரமேண கிரமேணம் கொஞ்சம் நாடாக கிரமேணா முறையாக நாடாக நாடாக என்னாகும்னா நைராசியம் நைராஷ்யம்னா என்ன அர்த்தம் நிராசை நிராசாயாக பாவகா நைராஷ்யம் நிராஷான்னு என்ன அர்த்தம் ஆசை போச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த எந்தூசியாசம் போச்சுன்னு சொல்கிறோம் இல்லை முதல்ல நான் வந்து எந்தூசியாஸ்டிக்காக இருந்தேன் அந்த எந்தூசியாசம் தான் போச்சு நான் வந்து ஏதோ ஆன்மீகத்தில் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் சாதாரண எல்லா எல்லா ஃபீல்ட்லேயும் அப்படி தான் அது என்னாகவும் அந்த அந்த ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு விறுவிறுப்பும் வேகமும் அது என்னாகவும் போக போக போக இதாகிடும் நல்ல சரியான வழிகாட்டி இருந்தால் அழகாக அது நிற்கும் டெவலப் பண்ண முடியும் எந்த விஷயமே ஆனால் அது இங்கே இந்த இடத்துல என்னென்ன நான் நான் சொல்கிறது சாஸ்திர தர்மம் இந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கை விஷயத்தில் சொல்கிறேன் சரியான வழிகாட்டி இருந்தால் அந்த உணர்ச்சி ஒழுங்குபடுத்தப்பட்டு அது ரொம்ப அழகாக நிற்கும் இல்லாட்டி நிற்காது இவர் சொல்கிறார் நிராசை வந்துடும் என்ன இது எத் எத்தனை எத்தனை விஷயானந்தகா தத்திர தத்திர அனித்தியம் அனித்ய அனித்தியம் எத்தையற்ற வெளியில் எங்கள் விஷய ஆனந்தம் இருக்கோ அதெல்லாம் விஷயானந்தம் அனித்யம்தான் அதனால இந்த விஷயானந்தமும் சரி அந்த விஷயானந்தமும் சரி எல்லா விஷயானந்தங்களும் அனித்ய சுரூபம் அனித்ய ரூபமாக இருக்கு அனித்யமானது எனக்கு வேண்டாம் நான் விரும்புறது சுபிமலம் நித்தியானந்த சுகம் புதும் நான் விரும்புகிறது சுபிமலமான குறைவே இல்லாத நித்தியானந்த சுகத்தை நான் விரும்புகிறேன் அனித்தியமான விஷயானந்த சுகம் எனக்கு வேண்டவே வேண்டாம்ங்கிற ஒரு விறத்தி இருக்க அதுக்குிராசான்னு பே என்ன வத்தி எல்லாம் துக்காத்மகம் சர்வம் பிரபஞ்ச சர்வ எல்லா பிரபஞ்சமும் துக்க ஸ்வரூபமாக இருக்கு அதனால விஷய சுக்கம் துக்கமிஸ்வ இந்த விஷய சுகங்கள் எல்லாம் துன்பம் கலந்ததாகத்தான் இருக்கிறது எனவே எனக்கு அது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு விற்தி அந்த விற்த்தி தான் நிராசானது அந்த நிராசாங்கிற விற்பி அதாவது அதில் இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போச்சு இந்த அந்த யாகம் இந்த யாகம் அந்த ஹோமம் இந்த ஹோமம் அதெல்லாம் பண்ணி பண்ணி ஆனால் அந்த நம்பிக்கை ரொம்ப நம்பிக்கை இருந்தது சாஸ்திரத்தில் அதனால நான் வந்து இந்த யாகம் பண்ணால் அது கிடைக்குமோ நினச்சேன் இது கிடைக்குமோ நினச்சேன் கிடைச்சதெல்லாம் அப்படி தான் போயின்னு இருக்கு ஆகினால எனக்கு என்னாச்சுன்னா இப்போ வந்து இந்த எல்லாம் நிராசை வந்து சாஸ்திரம் வந்து எந்த ஒரு விஷயங்களை சொல்லி அதுக்காக கர்மா பண்ணுன்னு சொல்றதோ அந்த சொல்ற விஷயங்கள் எல்லாமே அனித்தியமான விஷயங்களை தான் சொல்றது அப்படின்னு சொல்லி சொல்லி மனசுல நினைச்சு நினைச்சு நிராசை வருது நிராசை வந்த உடனே என்னதுன்னா நித்தியா நித்திய விசாரணை ஸ்வதி கிருத தத்துவம் சமன்விச்சது நித்திய அனித்ய விசாரணை சு அதிகிருதா எது நித்தியம் எது அனித்தியங்கிற ஒரு மனசில் எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கா அதாவது இதெல்லாம் அனித்தியம் புரிஞ்சு போச்சு எதெல்லாம் இந்த உலக வாழ்க்கை அநி உடம்பு அனித்யம் இந்த உடம்பு அனுபவிக்கிற பொருள்களும் அனித்யங்கிறது நல்லாவே மனசில் பதிஞ்சு போச்சு ஆனால் நித்தியமானது ஒன்று இருக்கணும் நித்தியமானது எனக்கு வேணுங்கிற எண்ணம் இருக்கு இச்சை இருக்குது அப்போது வேதங்களில் வேற சொல்லுகிறது நித்தியமானது ஒன்று இருக்குது நித்தியமானது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இன்னும் அமிர்த்த ஸ்வரூபம் இருக்கு அமிர்தஸ்வரூபம் ஒன்று இருக்குது அப்படின்னா நிறைய வேதங்களில் வாக்கியங்கள்லாம் இருக்கு அது வேதத்தில் ஏன்னா வேதத்தில் நம்பிக்கை இருக்கிறதுனால வேத கருத்துக்களை கேட்டுக்கிட்டே இருக்கானா நித்தியமான பொருள் இறைவன் ஒருவர் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஈஸ்வரஹா ஏவ இந்த பரம் பிரம்ம இவ பரம்பொருள் ஒன்று தான் உண்மையானது நிலைத்திருக்கக்கூடியது மற்றதெல்லாம் மாறக்கூடியது அப்படின்னு வந்து நிறைய கேள்விப்படுறான் இந்த கேள்வி ஞானம் ஒரு பக்கம் இருக்குது கேள்விஞானம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் அனுபவ ஞானம் இருக்குது நித்தியமான பொருள் இருக்கிறது என்பது கேள்வி ஞானம் இவ்வுலகம் அனித்தியம் என்கிறது அனுபவபூர்வமான ஞானம் பிரத்யமான அனுபவம் ஸ்ருதி ஸ்ருதி யுக்தி அனுபவம் பிரத்யட்சமாக அயம் லோகா அனித்யா அஸ்மாபிஹி அனுபூயமானஹா அயம் லோகா அனித்யா நம்மளால் அனுபவிக்கக்கூடிய இந்த உலகமானது அனித்யமாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது பிரத்யக்ஷமாக தெரியுது சாஸ்திரமும் சொல்கிறது சொர்க்கம் அனித்யம்ங்கிறது நமக்கு பிரத்யட்சமாக தெரியல சாஸ்திரம் சொல்கிறது அனுமானத்தை வச்சுக்கிட்டு சாஸ்திர வாக்கியத்தையும் நம்முடைய பிரத்யட்ச அனுபவத்தையும் வைத்துக்கொண்டு சொர்க்கமும் அனித்யம்னு அனுமானம் பண்ணுறோம் எத்து எது பரிச்சின்னம் தத் தத் அனித்யம்னு அனுமானம் பண்றோம் எது பரிச்சின்னமாக இருக்கிறதோ அது அனித்தியம்தான் எது வரையறைக்குட்பட்டதோ அது நிலையில்லாதது அப்படிங்கிறது ஊகிச்சும் இந்த உலகம் அனித்யம் என்கிறது பிரத்யக்ஷமாகவே தெரிகிறது சாஸ்திரமும் அதை ஆமோதிக்கிறது ஸ்வர்கமும் அனித்யம் என்பதை சாஸ்திரம் சொல்லுகிறது சாஸ்திர வாக்கியத்தை வைத்துக்கொண்டும் நம்முடைய பிரத்யத்தை வைத்துக்கொண்டும் சொர்க்கமும் அனித்யம் என்பதை அனுமானபூர்வமாகவும் தெரிந்து கொள்ளுகிறோம் இந்த மாதிரி மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு எது நித்தியம் எது அனித்யம்னு விசாரணை நடக்குது மனசுக்குள்ள ஆக நல்ல கவனமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த உலகம் அனித்யம் என்கின்றது அனுபவபூர்வமான அறிவாக இதுக்கு ஒன்றும் நம்பிக்கை நான் இந்த உலகம் அனித்தியம் என்பதை நம்புகிறேன்னு சொல்ல வேண்டாம் நான் இந்த உலகம் அனித்தியம் என்பதை நன்றாக உணர்ந்திருக்கிறேன் சந்தேகமே இல்லை ஆனால் சொர்க்கம் அனித்தியம் என்பதை நான் நம்புகிறேன் ஆனால் நம்புகிறேனுங்கிறது கூட இல்லை சாஸ்திரத்தை நான் எப்ப நம்பிட்டேனோ அது தர்ற அறிவியை நான் ஆகையனால நம்புறேன்னு கூட சொல்ல வேண்டாம் சொர்க்கமும் அனித்யம் தான் ஆனால் கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக வித்தியாசம் இருக்கு இதை பிரமாணம் ஒத்துக்கிட்டாச்சுன்னு சொன்னாலே நம்பறேன்னு சொல்லப்படாது வேணுமே தவிர வார்த்தையில நான் பேசுறதெல்லாம் பிரமாணம் பிரமாணத்தை எப்ப ஒத்துட்டோமோ பிரமாணம் தர்றதெல்லாம் தான் அறிவு தான் இருந்து என்ன கிடைக்கிறது பிரமா கிடைக்கிறது அறிவு கிடைக்கிறது பிரமா அறிவுதானித்ய விசாரணை நல்ல மனசு ஒன்றி போச்சு இது அனித்தியம் நித்தியமானது ஒண்ணு இருக்குங்கிற கேள்வி ஞானம் வேற இருக்கு கேள்வி ஜானத்தை சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவோம் ஆபாத்தம் இங்கிலீஷா செகண்டரி நாலேஜ் அப்படின்னு அது வந்து கிளியரா இல்லை பட் இருக்கு இருக்குன்னு தெரியல ஆபாத்தம் அதனால என்ன பண்றான் தத்துவம் சமன்விச்சது அவன் என்ன பண்றான் அந்த தத்துவத்தை நன்கு தேடிச் செல்லட்டும்னு சொல்லியிருக்கார் தத்துவத்தை நன்கு நாடி செல்லட்டும் தேடிச் செல்லட்டும் தத்துவம்னா என்னது இந்த இடத்துல நித்தியம்னு அர்த்தம் நித்தியமான அந்த பொருளை தத்துவத்தை தேடிச் செல்லட்டு இப்ப பாருங்கள் சொர்க்காதி போகேச்சாலும் தத்துவே என்ன இச்சை இருந்தது இகலோக பரலோக இச்சை இருந்தது இப்ப என்னாச்சு இகலோக பரலோக இச்சை போச்சு இகலோக பரலோக ஆசா இப்ப என்னாச்சு நிராசா ஆயிடுச்சு நிராசா ஆனதுனால என்னாச்சுன்னா நித்திய இச்சா தத்துவ இச்சா வந்து அனித்ய விஷயத்தில் இச்சா போயாச்சு அனித்திய விஷய இதா போயாச்சு அனித்ய விஷய இச்சா போயாச்சு நித்திய விஷய இனித்தியமான விஷய இச்சை போய்விட்டது நித்திய விஷயத்தை பற்றிய இச்சை உண்டாகி இருக்கிறது நித்தியனால என்ன பண்ணணும் தத்துவத்தை தேடு நித்தியமான விஷயத்தை தேடுங்கிறார் எப்படி தேடுறது அதுக்கு வழி சொல்லி கொடுக்கிறார் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் ேபோஷத்தேமாரி பிரமன்மூலன்காம கம ந மோசனம் இந்தியமான விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கான தகுதியை உறுதிப்படுத்துகிறது தகுதியை கூறி அந்த தகுதியில் நாம் நிலைத்திருக்கும்படி செய்வதற்காக இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் பிரசித்தமாக தெரிஞ்சிருக்கிற கர்மயோகத்தையும் உபாசனையையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் ஆசிரியர் கர்மயோகம் உபாசனா உபாசனையும் கர்மயோகத்துல சேரும் இருந்தாலும் பிரிச்சு சொல்றோம் அவ்வளோதான் இதற்கு முன்பு ஒரு வகுப்பில் சொல்லியிருக்கேன் ஒரு விஷயம் என்ன விஷயம் சொன்ன ஐந்து விதமான அழுக்குகள் நம்மிடத்திலே இருக்கின்றது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது முதல் அழுக்கு விருப்பு விருப்பு என்கின்ற அழுக்கு இரண்டாவது அழுக்கு சஞ்சலம் விக்ஷேபம் என்கின்ற அழுக்கு மனதின் அலைப்பாயும் தன்மை என்கின்ற அழுக்கு மூன்றாவது அழுக்கு அஜானம் அறியாமை நான்காவது அழுக்கு ஐயம் சந்தேகம்ங்கிற அழுக்கு ஐந்தாவது அழுக்கு தவறாக புரிந்து விபரீத பாவனா அப்படிங்கிற அழுக்கு இந்த அஞ்சு அழுக்கும் நீங்கிறதுக்காக அஞ்சு சாதனம் சொல்லியிருக்குன்னு அன்னைக்கு சொன்னேன் விருப்பு வெறுப்பை நீக்கிறதுக்காக கர்மயோகமும் மனதின் அலைபாயும் தன்மையை நீக்கிறதுக்காக உபாசனையையும் அரியாமையை நீக்கிறதுக்காக சவணத்தையும் சந்தேகத்தை நீக்கிறதுக்காக மனநத்தையும் விபரீத பாவனையை நீக்கிறதுக்காக நிதித்தியாசனத்தையும் சாஸ்திரம் உபதேசம் பண்ணி இருக்கிறதுன்னு சொன்னேன் பண்ற அன்னைக்கு நான் என்ன கருத்தை சொன்னேனோ அதை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கிறோம் இப்போ இப்போ இந்த ஸ்லோகத்தில் இப்ப நான் பத பதார்த்தங்கள்லாம் சொல்றேன் கேளு மலவு பரிபந்தினவுக்கில தாவிட்சேப தோஷ ஞானாத்தேகே ஞானம் சொன்ன அறிவு ஆப்தின்னு சொன்ன அடையாத்தேகேன்னு சொன்ன அறிவை அடைவதற்கு மலவு பரிபந்தினோ கில மலமானது வழிப்பறி திருடர்கள் அன்றோ அறிவை அடைவதற்கு இரு மலங்கள் இரு மலங்கள் வழிப்பறி துரிடர்கள் அன்றோ அப்படியே சொன்னது இருக்கு சொல்லியிருக்கு இந்தியாக பரிபந்தின அப்படின்னு பகவத்கீதையில சொல்லி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த விஷயம் பரிபந்தினவுங்கிறது அங்க சொல்லி இருக்கு அந்த ஞாபகமா இவர் கீதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எழுதுறார் மலவுன்னு சொன்னா இது இருமை சமஸ்கிருதத்தில் இருக்கார் ராகத்வேஷ் மலவுந்தின மலவ் பரிபந்தின இருமையை யூஸ் பண்ணிருக்கார் அதனால பரிபந்தின விரு ஞான அறிவை அடைவதற்கு விருப்பும் வெறுப்பும் வழிப்படி திருடர்கள் அன்றோ கிழன அன்றோ அல்லவா ராகத்வேஷம் விடவே விடாதுன்னு சொல்றாரு என்னதான் நமக்கு நிராச வந்தாலும் கூட இந்த ராகத்வேஷம் போகிறதில்லைங்கிறார் ராகத்வேஷம் இருக்கே இந்த விருப்பு நமக்கு வந்து பற்று இந்த உலகத்துல வந்து நிராசையாக இருந்தாலும் இந்த விருப்ப வெறுப்பு போக மாட்டேங்கிறது எல்லாம் பற்று இல்லை தான் இந்த உலகம் இன்பம் வேண்டாம்தான் சொல்கிறோம் சொர்க்கமும் வேண்டாம்தான் சொல்கிறோம் விருப்ப வெறுப்பு போயிடு தோங்கிறார் போக மாட்டேங்குது ஆக எனக்கு இந்த உலகம் வேண்டாம் இந்த உலக சுகம் வேண்டாம் அந்த உலக சுகம் வேண்டான்னு நீ சொல்லிட்டேன் ஆனாலும் மனசில் விருப்ப வெறுப்பு இருக்குது ரொம்ப வருஷமாக பழகிருக்கேன் அதனால் விருப்ப வெறுப்பு இருக்குது நிராசை இருந்தாலும் விருப்ப வெறுப்பு போகலை நிராசை வந்து இன்னும் ஸ்திரமாகலை இப்போ நிராசை இருந்தாலும் ஸ்திரமாகலை ஆகையினால வழிப்பறி திருடர்கள் வழிப்பறி திருடர்கள் ஏன் சொல்லணும் பரிபந்தி பந்தினா வழி பரிபந்தி தமிழ் பரியும் சம்ஸ்கிருத பரியும் ஒன்றா இருக்கு வழிப்பறி திருடர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் காரில் போகிறோம் காரில் போகிறபோது மதுரைக்கு போகணும்னு நினைக்கிறோம் மதுரைக்கு போகிற போது வண்டிக்குள்ளே நான் வந்து ஒரு ஒன்றரை லட்சரூபா பணம் வச்சிருக்கேன் வச்சு கூட ஒன்றரை லட்ச ரூபா பணம் வேறு கேஷ் வச்சுன்னு இருக்கேன் கையில் ஒன்றும் இல்லை இப்படி ஒன்றும் இல்லை இப்படி தான் நம்ம எப்படி இருக்கும் அது வேறு விஷயம் அப்புறம் கையில் வந்து கேஷ் வச்சுக்கிட்டுருக்கேன் யாரோ நியூஸ் கொடுத்துருக்காங்க சுவாமி காரில் வரார் பணம் இருக்குது வண்டியில் அப்படின்னு யாரோ நியூஸ் கொடுத்துருக்காங்க அங்கே வந்து நடுவில் உசிலம்பட்டிக்கு தாண்டி வெறும் ஒரு காட்டு மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து நாலு பேர் திடீர்னு வரான் வந்தவுடனே சுற்றி வளச்சிக்கிறோம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்டும் அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் நம்ம கஷ்டப்படுவோம் அது வேறு விஷயம் ஒன்று நம்மக்கிட்ட பணம் போயிடும் எங்கே எங்கே போகிறோம் மதுரைக்கு போகிறோம் முக்கியமாக கொண்டு போய் ஒரு ஆர்த்த ஒருத்த கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் இது ஒரு மனசில் அப்படி புரிஞ்சுக்கணும் அது மாதிரி இது சம்ஸ்கிருத ஞான காமக்ரோதா லோபாக திஷ்டந்தி தஸ்கா தஸ்கராக ஞானரத்னாபஹாராய தஸ்மாகத் ஜாகிரத ஜாகிரதா ஃபேமஸ் ஸ்லோகம் காமக்ரோத லோபஸ்ட தேகே திஷ்டந்தி தஸ்கராக இந்த விருப்பு வெறுப்பு பொருளாசை இந்த மூணு திருடர்கள் இந்த உடம்புல உட்காந்துட்டு இருக்காங்களாம் காமக்ரோத லோபஸ்ட தேகே திஷ்டந்தி தஸ்கராக எதுக்குன்னா ஞான ரத்ன அபஹாராய அந்த அறிவு பகுத்தறிவுங்கிற இந்த செல்வத்தை அபகரிக்கிறதுக்காக உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்களா அதனால் தஸ்மா ஜாகிரத ஜாகிரத கேர்ஃபுல் பி வேர் ரொம்ப ஜாகிரதையாயிரு இல்லாட்டி வசமாக மாற்றி இழுத்து போயிடுவான்னு அர்த்தம் அது மாதிரி இந்த விருப்பு வெறுப்புங்கிறது நம்மகிட்ட இருக்கிற இந்த நிராசா நித்தியா நித்திய விவேகம்ங்கிற இந்த செல்வத்தை அபகரித்து விடக்கூடிய தன்மையுடையது ஆக விவேகம் என்கின்ற ஒரு மாபெரும் செல்வத்தை அபகரிக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் படைத்தது இந்த விருப்பு வெறுப்பு நமக்கு வந்து இப்போ விவேகம் வந்துருக்கு கர்மாவது நித்திய நிமித்த கர்மாவை பண்ணி அது அதை வச்சுக்கிட்டு காமிய கர்மாவையும் பிராயசித்த கர்மாவும் பண்ணதுனால இந்த நித்தனை நித்திய கர்மா சும்மா இல்லாம நமக்கு ஒரு சக்தியை கொடுத்து நமக்கு விவேகத்தை கொடுத்துடுத்து ஆனால் அந்த விவேகத்தை கொடுத்தாலும் கூட அந்த விவேகத்தை ட்ராக் பண்ணுறது இந்த இது எது இந்த விருப்ப வெறுப்பு இழுக்கிறது அப்போ விருப்ப வெறுப்பு இழுக்கிற காரணத்தினால என்ன சொல்லுகிறார் அது அது மலம் அது ரொம்ப ரொம்ப வழிபறி திருடனா இருக்கு திக்ஷேபோஷா இதோட இது ஒரு டாபிக் இதுபந்தினோ கில இல்ல அல்லவோ அப்படின்னு சொன்னது மாத்திரம் ததா விக்ஷேபோஷா அதே மாதிரிதான் அப்படி ஒருவேளை நமக்கு விருப்ப விருப்பு இல்லாட்டாலும் உக்காந்துருக்கிற போது மனசு நல்லா இருக்க மாட்டேங்குது அலபாய் ததா அப்படின்னா என்ன அப்படியே விக்ஷேபோஷா விக்ஷேப தோஷகானு அர்த்தம் ஞானத்தை பெறுவதற்கு இந்த மனதின் அலைவாயும் தன்மையும் ஒரு தடையாகவே இருக்கிறது விருப்ப விருப்பெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை உட்கார்ந்துருந்தால் மனசு வந்து தியானம் பண்ண மாட்டேங்கிறது ஜபத்தில் இன்ட்ரெஸ்ட்டு போக மாட்டேங்கிறது கூடாதுன்னு தெரியுது ஆனால் இன்ட்ரெஸ்ட்டு போக மாட்டேங்கிறது ஆகையினால விக்ஷேபா விவிதம் கஷிபதி பல்வேறு திசைகளை நோக்கி பறந்துட்டு போயிருது செதரி போவதுன்னு அர்த்தம் மனசு செதறி கிடக்குன்னு அர்த்தம் மனசு ஒன்னா இல்லை செதறி கிடக்கு பல்வேறு விஷயங்கள்ல ஊறியிருந்த மனசாச்சா ஆகையினால ஒரு இடத்துல உட்காந்து வச்சு அதை குவிக்க முடியல செதற விக்ஷேபம்னா அருமையான அர்த்தம் செதறி கிடக்குன்னு அர்த்தம் மனதின் சிதறல் மனதின் சிதறலான குறை மனதில் சிதறல் என்கின்ற ஒரு குறைபாடு இருக்கிறது இந்த செதறலும் இப்படி கிடக்கு அதனாலதான் குவிக்கிறது குவிக்கிறதுன்னு சொல்றோம் செதறல்லாம் என்ன பண்ணணும் அப்படியே குவிக்கணும் ஒரு இடத்துக்கு கொண்டு குவிக்கணும் இப்படியே கசாம இப்படி கிடந்ததுன்னு சொன்னால் என்ன பண்ணுறோம் நம்ம எல்லாத்தையும் குவிச்சு அது சரி குவிக்கிறது நல்ல வார்த்தை அந்த விஷேபங்கிறதுக்கு எனக்கு இப்போ நல்ல ஒரு வார்த்தை கிடச்சிது செதறல்னு அர்த்தம் மனது செதறி விவிதம் க்ஷேபம்னாலே எரியறதுன்னு அர்த்தம் அப்படி அப்படி பறந்து போகிறது இருக்குது அது மாதிரி இருக்குது அது மா சேத்தோ நிஷ்டமாரிபு பிரதமதா சேத்தோ பிரதம தா விடுவோம் சேத்தோ நிஷ்டமூ இந்த மனசு அல்லது புத்தி நிஷ்டமாரி நிஷ்டன்னு நடத்தம் அறிவு உறுதியா மனசுல நிலைச்சிருக்கிறதுக்கு பெரிய சத்ருவா இருக்கு சேதோனிஷ்ட மகாரிபு இதெல்லாம சேர்ந்து ரிப்புன்னு சத்ருன்னு அர்த்தம் ரிப்பு என்ன சத்ரு மகாரிப்புன்னு அர்த்தம் பெரிய சத்ரு நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம் வெளியில் சத்ரு இருக்குன்னு நினைக்கிறோம் இது அந்த சத்ரு உள்ளேயே இருந்து குழிபரிக்கிற சத்ரு இது அதனால மகாரிபு சேதோ நிஷ்டன்னு இந்த விவேகமானது விவேகம் இந்த இடத்துல அந்த அர்த்தம் கொண்டு நல்லா இருக்கும் விவேகிற ஒரு நிஷ்ட விவேகத்துல நாமத்துக்கு இடைஞ்சலா இருக்கு விவேகத்துல நாம உறுதியா இருக்கிறதுக்கு இது இடைஞ்சலா இருக்கு இது அனித்யம் புரிஞ்சிருக்கு நித்தியம் ஒண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நித்தியமானதை நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் நமக்கு அனித்யதும் நித்தியங்கிற விவேகம் இருந்தாலும் அந்த நித்திய அனித்ய விவேகம் உறுதியாக இல்லாமல் இருக்கும்படி இந்த விருப்பு வெறுப்பும் மனதின் சிதறலாகி அலைபாயும் தன்மையும் நம்மை நமக்கு சத்ருவாக இருக்கிறது ரொம்ப பெரிய சத்ருவா இருக்கு ஆகையினால என்ன பண்ணணும் பிரதம தகா உண்மூலனிய முதல்ல நீ முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா உன்மூலனிய் உண்மூலனியவுன்னா நல்ல வேரோட அதை நீ எடுக்கணும் வேரோட எடுக்கணும் எத விருப்பு வெறுப்பையும் மலத்தையும் என்பது கருத்து அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கான சாதனைய அடுத்த வரிகள்ல சொல்லுகிறார் விவரமாக அடுத்த வகுப்புல பேசுகிறேன் ஓம் ஹரிஓம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் ओम शांति, शांति, பூர்ணமாதாஜ பூர்ணமேவிஷேரி ओम